ஹதீஸ் எழுநூற்றி இருபத்தி எட்டு இபுனு அப்பாஸ் லதியாஹும் அவர்கள் கூறியதாவது ஒரு இரவு நான் நபி சொல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் இடப்புறம் என்று தொழுதேன் அவர்கள் பின்புறமாக எனது கையை பிடித்து தமது வளப்புறத்தில் என்னை நிறுத்தினார்கள்